வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தித் தேவை மாசி மாதம் ஆறாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்த இருபத்தி ஐந்து வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாயினை முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள தலைமன்னார் மற்றும் காங்கேசின் துறையிலிருந்து தமிழகத்துக்கு விரைவில் கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ளதாக அந்நாட்டு ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கரூரில் அதிமுக சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் படித்த இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் நான்காயிரத்தி அறுநூத்தி பேருக்கு பணி நியமன ஆணையை போக்குவரத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருந்து வெளி அதிக அளவில் கொப்பரை தேங்காய்கள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது எனவே உடைக்காத தேங்காய்கள் கொள்முதல் மையம் தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தூத்துக்குடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை உள்ளிட்ட ஆழ்துளை குழிகளில் அடைப்புகளை அகற்ற ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நாற்பதாயிரம் கோவில்களில் முப்பதாயிரம் சிலைகள் மாயமாகி இருக்கலாம் என இந்திய தொல்லியல் துறையின் தென் மண்டல இயக்குநர் நம்பிராஜன் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் பீகார் தலைநகர் பாட்னாவில் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார் பரானி என்ற இடத்தில் நடந்த அடிகல் நாட்டும் விழாவில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் பங்கேற்றார் சர்ஜிக்கல் ஸ்டிரைக் போன்ற நடவடிக்கையில் இந்திய ராணுவம் களம் இறங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தங்களுடைய இடத்தை பாதுகாப்பாக பாகிஸ்தான் எல்லை பகுதிக்குள் மாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் அனைத்து பொருட்களுக்கும் இனி இருநூறு அடிப்படை இறக்குமதி வரியாக விதிக்கப்படும் இந்த புதிய நடைமுறை உடனடியாக அமல்படுத்தப்படுகிறது என மத்திய நிதித்துறை அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த மத்திய துணை ராணுவ படையினரை கௌரவிக்கும் வகையில் கர்நாடகாவின் சிவமுக்க நகரில் நேற்று இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு இருநூறு பேர் இரத்த தானம் அளித்தனர் ராஜஸ்தான் மாநிலம் பக்ரானில் இந்திய விமானப்படையின் பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய விமானப்படை தளபதி பி எஸ் தானோவா அரசு உத்தரவிட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சகம் அனைத்து மாநிலங்களையும் காஷ்மீர் மக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது டெல்லி வாரணாசி இடையே செல்லும் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வர்த்தக ஓட்டம் நேற்று தொடங்கியது தெலங்கானாவில் உள்ள குழந்தை தொழிலாளர்களின் தொன்னூறு சதவீதம் பேர் பட்டியல் இனத்தைச் சேர்ந்தவர்கள் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது அயல்நாட்டு செய்திகள் இந்தியாவில் தாக்குதல் நடத்தியதைப் போலவே ஈரானிலும் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டு இராணுவ வீரர்கள் பேர் கொல்லப்பட்டனர் பாகிஸ்தான் பள்ளியில் இந்திய பாடலுக்கு மாணவர்கள் நடனமாடியதால் அந்த பள்ளியில் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்திய ஜெய் சி ஏ முகமது அமைப்பு இந்தியாவுக்கு மட்டுமல்ல பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர் ஜிம்பாப்வே நாட்டின் மசோனாலாந்து மேற்கு மாகாணத்தில் அணை உடைந்து தங்கச் சுரங்கத்தில் தண்ணீர் புகுந்ததில் சுமார் எழுபது தொழிலாளர்கள் சிக்கிக்கொண்டனர் சட்டவிரோதமாக நுழைந்த அந்த தொழிலாளர்கள் அனைவரும் இறந்திருக்கலாம் என கருதப்படும் நிலையில் இந்நிகழ்வை ஜிம்பாப்வே அரசு தேசிய பேரிடராக அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் பல ஆசிய நாடுகளுக்கு மேற்கொள்ள வேண்டியிருந்த பயணங்களை ஒரு நாள் அமெரிக்காவில் தொழிற்சாலை வளாகத்தில் மர்ம துப்பாக்கியால் சுட்டதில் ஐந்து பேர் பரிதாபமாக பலியானார்கள் போலீஸ் நடத்திய தாக்குதலில் அந்த மர்ம நபர் கொல்லப்பட்டார் இலங்கையில் அமலிலுள்ள உள்ள சர்ச்சைக்குரிய தீவிரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய ஐரோப்பிய யூனியன் வலியுறுத்தியுள்ளது வணிகச் செய்திகள் இந்தியாவில் ஆரம்ப சுகாதாரம் கல்விக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அறிஞர் அமர் தியாசென் குற்றம் சாட்டியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப துறையில் முன்னணியில் உள்ள அமெரிக்க நிறுவனமான காக்னிசன்ட் தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்த வழக்கில் விதிகளை மீறியதற்காக இரண்டு புள்ளி ஐந்து கோடி டாலர் தொகையை அமெரிக்க பங்குச்சந்தைக்கு செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது இந்தியாவில் வளர்ச்சியை ஊக்குவிக்க தனியார் முதலீடுகளை அதிகரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோடக் மஹிந்திரா வங்கி தலைமை செயல் அதிகாரி உதய் கோடக் கருத்து தெரிவித்துள்ளார் இணையதள நிறுவனமான பிளிப்கார்ட் தற்போது ஆன்லைன் பர்னிச்சர் சந்தையில் அதிக கவனம் செலுத்த தொடங்கியுள்ளது ஆன்லைன் பர்னிச்சர் வர்த்தகத்தில் இந்நிறுவனம் ஈடுபட தொடங்கி ஓராண்டு நிலையில் இந்த பிரிவின் வளர்ச்சி 200 சதவீத அளவுக்கு உயர்ந்துள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகள் பங்களாதேஷுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியிலும் நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றது இப்போட்டியிலும் தொடக்க வீரர் மார்டின் குப்தில் சதமடித்தார் இரானி கோப்பையை தொடர்ந்து இரண்டாவது முறையாக வென்ற மூன்றாவது அணி என்ற பெருமை விதர்பா அணிக்கு கிடைத்துள்ளது முன்னதாக மும்பை கர்நாடகா அணிகள் இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ளன தேசிய சீனியர் பேட்மிண்டன் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி சிந்துவை வென்று சாய்னா நேவால் நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக டர்பனில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் குஷால் பெரேரா எடுத்த நூற்றி ஐம்பத்தி மூன்று ரன்கள் காரணமாக ஒரு விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி த்ரில் வெற்றி பெற்றது திரைச் செய்திகள் கதிர் ஸ்விஸ்டி டாங்கே நடித்துள்ள சத்ரு படத்தின் கதைக்கரு கரு சம்பவங்களைக் சம்பவங்களை கொண்டு சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடப்பதாக இருக்கும் என கூறப்படுகிறது அரசியல்வாதிகளாக நடிக்க அனைத்து நடிகர்களுமே ஆர்வம் காட்டுவர் எமன் படத்தில் அரசியல்வாதியாக நடித்திருந்த விஜய் ஆண்டனி மீண்டும் இப்போது புதுப்படம் ஒன்றில் அரசியல்வாதியாக நடிக்க உள்ளதாக தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிடப்பட்ட குறிப்பிட்டுள்ளார் வீரர்களுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் நடிகர் ரோபோ சங்கர் இறந்த தமிழக வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவி அளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்